பாடம் மூன்று தொழுகையின் போது அணியும் வேஷ்டியை மேல்முனைகளை பிடரியில் முடிச்சு போட்டுக் சிலர் தங்களுடைய வேஷ்டிகளை அவர்களின் தோள்களில் முடிச்சு போட்டுக் கொண்டவர்களாக நபிசல்லாகும் அணைகிசல்லம் அவர்களுடன் தொழுதனர் என சகனியெல்லாகவும் அவர்கள் கூறுகிறார்கள்